சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இந்த ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு செமத்த கமணி உபாக்கியானம் வெகுவாக எல்லாருக்கும் கொஞ்சம் விட்டு விட்டா தெரிஞ்சது அடியனை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு புராணத்தில் இந்த பாகவதத்தில் காமிச்ச விட அங்கே வந்து விரிவாக விரிவாக காமிச்சிருக்காரு அண்டு கிருஷ்ணனுக்கு எப்படி ஒரு அப்பவாதம் வந்து பகவானுக்கு பகவானுக்கே ஒரு அப்பவாதம் அப்போ பரமாத்மா பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு சொல்லப்பட்ட அவருக்கு வந்து அண்டு அவர் வந்து இந்த சிவந்த கோபாக்கியான கதையில் அந்த சரித்திரம் நடந்த வரைக்கும் சாதாரண மனுஷனாக தன்னை காமிச்சிருக்கார் தன்னுடைய அந்த பகவத்வத்தன்மையை வெளியில காமி காமியே பலராமன் சந்தேகப்பட்ட பலராமன் சந்தேக அதுக்கு விட என்னன்னா வந்து ஒன்றும் ட்ராப்ல போ நீ இஷ்டப்படுறாரு நீ நீ துவாரகைக்கு போ நான் வந்து மிதிலா போறேன்னு போடுவார் பின்னால் பின்னால் வருது சத்யபாமா கூட நம்பலை சத்யபாமா நம்பலை சத்யபாமாவுக்கு உயிர் கிருஷ்ணன் அவளே நம்பலை அப்படியெல்லாம் அங்கே காண்பிக்கப்படும் கடைசியில் அந்த அக்ரோருடைய தகப்பனார் தா தாயாருடைய விசேஷமெல்லாம் காங்கிப்படும் அதெல்லாம் இங்கே இல்லை அதுக்கு பிறகு நான் ஒரு வழியாக முடியும் இங்கே இதற்கு மாத்திரம் பலஸ்துதி மாத்திரம் பாகவதத்தில் அழகாக சொல்லப்பட்டது மேலே பார்ப்போம் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் திரீனாம் விக்கிரோஷமானாம் கிரந்தந்தீனாம் அநாத்தவத்தை ஹத்வா பசுன்னு ஹத்வா பசுன் சவுனிக்க வண்ண மணி தீம் விக்கோசந்தீனவசூன் சௌனவ மணிமாதாய ஜமிமிவன் க்யாமாச்சர் வலப்பாத்தாதிஸ்மீது முக்கியத்தியமாசுச்சர் வலப்பாத்தாதி திஹாஹாஸ்மீது முக்கியத்து தைலதிரோணியம் மிரும் பிராமய விதிய தப்ோ பித்துபதம் தைலிரோணியமம் பிராமய விதித்தப் ஆச்சியோ பித்துபதம் தண்ண ஈஸ்வரோராஜன் அனுசத்திய நிலோக்கம் ஹோனா பரம கஷ்டம் விளேப तदा कर्ण ईश्वर राजन अनसृत्युकदा और नहाम कष्ट्राक्षपदु आगत भगवान् तस्ार्य साग्रजु शतधनवा नरेभे हं मणि तरह आगत भगवान्स्मा सभार्य साग्रजु शतधनवा नरेभे हं मणि तटह பத்தாவது ஸ்லோகம் மறுபடியும் மறுப்போம் மூலத்தை சேவிப்போம் தசமஸ்கம் உத்தரார்தம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் சிவந்தகமணியினுடைய இரண்டாவது பாகம் த்ரீணாம் விக்கிரோஷமானாம் கிரந்தீனாம் அநாதவத் ஹத்வா பசுனு சௌனிக்கவன் மணிம் ஆதாய ஜக்மிவான் த்ரீணாம் விக்கிரோஷமானாம் கிரந்தீனாம் அநாதவத் ஹத்வா பசுனு சௌனிக்கவன் மணிம் ஆதாய ஜக்மிவான் மா பித்தரம் வீட்சசுச்சாலாத்தாரிமுட்சியா பித்தரம் ஹம் வீட்சசுச்சாலாத்தாரிமுட்சியைலோணியம் மரு ஜமஹுவயம் கிருஷ்ணாயச்சோவம் தைலோம் பிரசிய ஜமசாஹுவம் கிருஷ்ணாய तप्त आचख्यो पितुम तदाकर्णईश्वरों राजन अनसृत नृलोकथा अहोनहा परम कष्ट्राक्षो विलेपदु तदाकर्ण ईश्वरों राजन्न असृत्यलोकथा अहोन परम कष्ट्राक्षोंलेपदु आगत भगवान तस््यहा साग्रजहा पुरम सतधनवा नरेभे हं हम मणि तदा आगत भगवान तस्या சாக்ரஜபுரம் சததன்பானமாக ரேபே ஹந்தும் ஹர்த்தும் ஆம் மணிம் ததஹா பத்தாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்பேன் என்ன சொல்கிறான்னு அதாவது எல்லாம் இந்த மூணு பேர் சேர்ந்த ஒரு கூட்டணி மாதிரி பண்ணிட்டான் மூணு பேர் சேர்ந்த கூட்டணி யார் சததன்வா அவனை தான் ஏற்றி விட்டுருக்கார்கள் அக்ரூரர் கிருத்தவர்மா கிருத்தவர்மா அந்த பகவான் பின்னால் அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் நாராயண சேனை கொடுக்குறேன்னு கௌரவர்களுக்கு சொன்னார் அது கொடுத்ததில் அந்த மிஞ்சி இருந்தார் அந்த கிருத்தவர்மாவும் அஸ்வத்தாமாவும் அவர் தான் அக்ரூரர் வந்து அவர் இருந்துட்டார் அவர் அதில் வந்து அதிலெல்லாம் வரலை இந்த சதநன்மா இப்போ வந்து கொல்லப்பட்டான் எப்படியோ அந்த மணினால் அது வந்து ஒரு சண்டையில் வந்து விழுந்து கடைசியில் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் இதுதான் நடக்கிறது பசுக்களை எப்படி கசாப்பு கடை சவுனிக்க வந்து சவுனி கவத்தை சவுனி கவற்றுன்னா அந்த கசாப்பு கிடக்காது க கசாப்பு கடைக்காரன் எப்படி பசுக்களை கொள்வானோ அப்படி சத்ராஜ்யத்தை கொன்று தூங்கின்னு இருக்காங்க தூங்கின் இருக்கக்கூடிய அந்த சத்ராஜ்யத்தை கொண்டுட்டு ஸ்திரீகள்லாம் வந்து அவர் இப்படி வனம் பண்ணதை பார்த்து ஸ்திரீகள்லாம் நாதன் இல்லாதவர்கள் போல் சத்தம் போடுறார்கள் அப்போ அழுதுன்ருக்கிற போதும் ரத்னத்தை எடுத்துக்கொண்டு ஓடி போயிட்டாங்க என்ன பண்ணாமல் இவர் ரெண்டு பேர் ஏற்றி விட்டார் ஏற்றி விட்டு உனக்கு வந்து அந்த சத்தியபாமா கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கல இதுதான் சமயம் யார் யார் இல்லை அதனால் நீ வந்து க கிருஷ்ணனை கொடுத்துட்றேன் அடுத்தது வந்து நம்ம மணியாவது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா ஒன்று தூங்கிட்டு இருக்கக்கூடிய சத்தராஜ்யத்தை கசாப்பு கடைக்காரன் எப்படி ஆடுகளை வெட்டுவான் பசுக்களை வெட்டுவானோ பசுங்கிறத பொதுவான ஒரு வார்த்தை ஆடுகளை பசுக்களை எப்படி விட்டுவானோ அப்படி சொத்ராஜத்தை முடித்து கொன்று மணியை எடுத்துன்னு போகிறபோது இந்த ஸ்திரீகள்லாம் பார்த்து அலறார்கள் நாதன் இல்லாத போகிற சத்தம் போகிறார்கள் சித்தபாமாவும் தன்னுடைய தகப்பனார் கொல்லப்பட்டதை பார்த்து அதிகமாக துக்கம் மேலிட்டு மோகமடைந்து போய் அப்பா அப்பா அப்பான்னு அது நான் வந்து செத்தேன் கொன்று கொல்லப்பட்டேன் நான் செத்தேன் கொல்லப்பட்டேன்னு அவள் கதறலாமா அவள் வந்து சாதாரண ஒரு ஸ்ரீ மாதிரி தான் அவ்வளோ பண்ணால் அப்போ அவருடைய ஒரே புத்திரி அவளுக்கு வேறு யாரும் இல்லை கிருஷ்ணா அவன் கண்ண கணவனுக்கு இவர் கொடுத்தாச்சு கிருஷ்ணனுக்கு கொடுத்தாச்சு அப்போ கிருஷ்ணனும் அங்கே போயிருக்கார் அஸ்தினாபுரத்துக்கு துக்கம் விசாரிக்கிறது அப்படி இறந்து போன தகப்பனால் தைல எண்ணெய் தோணு அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு தொட்டி மேலே போட்டு தொட்டியிலலாம் குளிக்கிற ஸ்டைல் வந்துடுத்து இல்லையா ஃபாரினில் இருக்கிறவங்க இப்போ பாரத்லேயும் வந்து ஜலத்தை கொட்டி அதுலேயே வந்து அதிலேயே மூழ்க வேண்டியது நம்ம வந்து நதியில் ஸ்நானம் பண்ணுறதோ இல்லை குளத்துலேயோ இல்லை கணத்தடியில் சாப்பிட்றதோ ஸ்நானம் பண்ணுறதோ இல்லை பாத்ரூமில் தண்ணி பிடிச்சி ஸ்நானம் பண்ணுறதோ இல்லாமல் என் தோணி மாதிரி தோணி மாதிரி இருக்கும் இந்த தோணியில் ஜலத்தை கொட்டி அதில் வந்து அப்படி மூழ்கி சா அது மாதிரி எண்ணெய் தோணியில் போட்டார் ரெண்டு இடத்துல அது மாதிரி என்ன தோணியில் போட்டதுன்னு சொல்கிறோம் நான் அஸ்தினாபுரத்துக்கு த என்ன இறந்து போயாச்சு அவருக்கு காரியம் பண்ணணும் கர்மா பண்ணுறதுக்கு இப்போ வந்து யாரும் இல்லை அப்போ கஷ் கிருஷ்ணனும் அஸ்தினாபுரம் வந்து க பகவான் அஸ்தினாபுரம் போனதுனால அங்கே உடனே போயிட்டான் சத்ராஜர் இறந்து போன சமாச்சாரம் தெரிந்த கிருஷ்ணனுக்கு இப்படி தன்னுடைய தகப்பனார் அவருக்கு மாமனார் வரத்தை வந்து வருத்தப்பட்டு தெரிவித்தாங்க அதுன்னு அதை கேட்ட சர்வேஸ்வராக இருந்த அந்த ராமகிருஷ்ணர்களும் மனுஷத்தன்மை அனுசரித்து நமக்கு பெரிய கஷ்டம் வந்துருத்தரா ரொம்ப கஷ்டமா இருக்கேன் இப்படி ஒரு அனாவசியமான வேண்டாத ஒரு ஒரு துக்கம் வந்துருச்சேன் வேற வேண்டாத ஒரு ஒரு துயரமான சம்பவம் ஆகிட்டேன்னு கஷ்டம் கஷ்டம்னு கண்ணும் கண்ணீராக வந்து அழுதார்கள் ஏன்னா மாமனார் ஏற்றாப்பில் பக்கத்தில் வந்து ஆத்துக்காடு இருக்கா அவருக்கு பிரியமான சத்தியபாம கண்ணன் வந்து உலக விஷயத்தை அனுசரித்து மனுஷத்தனமாக இருந்தான் கிருஷ்ண பகவானும் பத்னியோட தன்னுடைய அண்ணாவோட அத்திராபுரத்துல துவார்காப்பட்டன் திரும்பி வந்து சேர்ந்தான் சட்டதன்மாவையும் முடிப்பது முதிப்பதற்கும் சரடன்வா என்ன பண்ணணும் இப்படி தப்பான வேலை பண்ணுங்க அவனை வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்போ சரடன்மான முடிப்பதற்கும் அவன்கிட்ட இந்த ரத்னத்தை அபகரிப்பதற்கும் முயற்சி செய்தார் இது என்னென்னா நம்ம உடனே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சம்பந்தம் ஒரு உவமை காமிக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா அந்த ராமாயணத்தில் ஸ்ரீமதி ராமாயணத்தில் நாலு பிள்ளைகள் ராமன் லக்ஷ்மணன் பரத சத்ரு இப்போது ராமனோட காட்டுக்கு அந்த லக்ஷ்மணன் போயாச்சு மன் கிளம்பி போன ஆறாவது நாள் ராத்திரி தசரதன் மாண்டார் என்ன எப்படி கரெக்டா இதுலயே இருக்கு ராமாயணத்திலேயே ப்ரூஃப் இருக்கு ஆறாவது நாள் ராத்திரி முடிஞ்சப்பறம் அப்பதான் ராத்திரி தூக்கத்திலேயே யாரும் இல்ல போயிட்டார் பரதனும் கல்யாணம்லாம் முடிஞ்சு வந்த உடனே அவருடைய மாமா அவரை கூட்டம் போயிட்டார் பரதனோட சத்ருகன் போயாச்சு அப்போ பரதனோட சத்ருகன் கூட போயாச்சு காந்தார தேசத்துக்கு போயாச்சு கைகையினுடைய அதாவது அம்மா அவன் மாமா வீட்டுக்கு போயாச்சு இவர் வந்து தண்டகாரணத்துக்கு அவர் போயாச்சு அப்போது யாருமே இல்லாமல் யாருமே இல்லாமல் அந்த நம்ம தசரதர் புத்திர சோகத்தால் ஏற்கனவே அவருக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தை அனுசரி பண்ணி போயாச்சு அப்போ என்ன பண்ணுறது யாருமே க கர்மம் கர்ம உடனே இதே மாதிரி தைல துரோண்யா அப்படின்னாச்சு அப்புறம் அவர் மறித்தப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறந்தான் அவருக்கு வந்து கர்மா செய்யப்படுது அந்த தைல துரோணின்னு சொல்லப்பட்டு தைல இதில் தொட்டியில் போட்டு மூழ்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பரதன் அங்கேருந்து வந்தப்புறம் அது வெளியில் எடுத்து சம்ஸ்காரம் பண்ணப்பட்டது அப்போது நாலு பிள்ளைகள் இருந்தும் ஆர்வம் பண்ணது அந்த மாதிரி இங்கே ஆயிடுத்து அப்போது விவரம் பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுகபிரம்மரிஷிகள் கசாப்பு கடைக்காரன் ஆடுகளை வெட்டுற மாதிரி ஆடுகள் பொதுவா பசுங்கிற வார்த்தை பொதுவான வார்த்தை ஆடுகள் பசு மற்ற பிராணிகளை வெட்டுற மாதிரி சத்தராஜத்து வெட்டப்பட்டான் கொல்லப்பட்டான் சத்தன் வர பெண்கள்லாம் அப்படியே வருத்தப்பட்டாலும் கூக்குறாள் அப்ப அழுதுண்டு இருக்கிற போதோ செவந்த கமனியை பரிசின் போயிட்டான் அந்த தன்னுடைய தகப்பனார் வந்து முடிக்கப்பட்டதை பார்த்து அவர் இறந்தாச்சு மிகவும் வருத்தப்பட்டால் ஒரே துக்கத்தில் இருக்காள் சத்தியபாமான் பா பா யோ நான் செத்து போயிட்டேன்னே இறந்தவள் போல ஆகிட்டேனே அப்படின்னு மயங்கி கீழ் விழுந்தான் அப்பிறகு என்ன பண்ணுறது உடனே காரம் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் யாரும் சேர் சொல்கிறதுக்கு இல்லையே இங்கே பக்கத்தில் கிருஷ்ணன் இல்லை யாரும் இல்லை அப்போது இற சிறந்து போன கொல்லப்பட்ட தகவனாருடைய சரீரத்தை எண்ணெய் தோணியில் போட்டுவிடாதுன்னா அப்போ அப்படின்னு சொன்னேன் ஹத்தினாபுரத்து கிளம்பி போயிட்டா கிருஷ்ணன்ட்ட சொல்கிறதுக்கான் அவர்கிட்ட சொன்ன அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் இதுக்கு முன்னால் இந்த விஷயம் தெரிஞ்ச கிருஷ்ணன் அவ அந்த சத்யபாமனுடைய தகப்பனார் கொல்லப்பட்டதை பார்த்து வருத்தத்தோடு தெரிவித்தார் என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டால் சொன்னாங்க அப்போ இதை கேட்ட அவ்வளவு வந்து சொன்ன உடனே மாதிரி கிருஷ்ணனுக்கு மாமனார் ராமன் அங்க பரதன் வந்து செய்து சொன்னோன்ன உன்னுடைய மாமனார் இறந்து போயிட்டார் லுமிட்ட உங்கள் அப்பா கிளம்ப போயிட்டாருன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இங்கே சத்யபாமா உன்னுடைய மாமனார் கொல்லப்பட்டார் சரண் வாழ் அப்படின்னு சொன்னோன்னு கேட்டு அந்த பலராமனும் கிருஷ்ணனும் எல்லாம் தெரிந்து கொள்ளாருந்தாலும் மனுஷ பாபாவத்தை அனுசரணம் பண்ணி மனுஷாவத்தை அனுசரணம் பண்ணி யோ நமக்கு இப்படி ஒரு பெரிய கஷ்டம் கொடுத்தேன் ஒரு பெரிய துக்கம் கொடுத்தேன் தாங்க முடியாது அப்படியும் கண்ணால் ஜலத்தை விட்டு புலம்பினார்கள் பகவான் கிருஷ்ணன் சத்தியபாமியோட பலராமனோட ஹத்தினாபுரத்துலேருந்து துவாரகை போனார் உடனே சத்தியபாமியை கூப்பிட்டுனா மறுபடி திரும்பிட்டாருங்க ஓகே போனது ஹத்தினாபுரத்தில் அந்த அறக்குமாளையில் இந்த பாண்டவர்கள்லாம் எரிக்கப்பட்டார்கள்னு உலகத்தில் பரவின செய்திக்கு ஒரு துக்கம் விசாரிப்பதற்காக ஏன்னா அத் குந்தி அத்தை சொந்த அத்து அந்த அத்தைக்கும் அத்தை பிள்ளைகளுக்காக உலகத்திற்காக அவர்கள் வந்து போனார்கள் அவருக்கு விஷயம் தெரியும் இருந்தாலும் அந்த பலராமனோட கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணாபுரத்தில் துவாரகிக்கும் உத்தபாமோட வந்தார் சததன்மாவை கொண்டுட்டும் அவனை முடிக்கணும் அவன் தப்பு பண்ணிருக்கான் தன் சந்தேகம் இல்லாமல் தூங்கின்னு இருக்கிறவனை கொன்னார் ரெண்டாவது அவன்கிட்ட மணியை பிடுங்கிட்டு போயிருக்கார் மணியை வஞ்சனம் பண்ணி எடுத்துகிட்டு போய்டார் அவன்கிட்ட மணியை செமந்த கமணியை மீட்க புறப்பட்டான் மேலே பதினொன்றாவது ஸ்லோகத்தையும் மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் மூலத்தை சேவிப்போம் सोप्ण्यम ज्ञा बीताया साहायाचर साब्रभीति சோப்பணோமீத பிராணபீப்ஸையா ஏகவருமாணம் அயர சவீத்த நாஹம் ஈஷரையோ குழன் ராமகிருஷ்ணோனு கல்பேத தயோ விஜயமாச்சரன் நாஹம் ஈஷியம் ஹேழன் ராமிருஷ்ணோ கோனு க்ஷே கல்பேத விஜயனாச்சரன் कम कमस सहाोपी यजिता येषा त्याजि श्रिहा जरासंद सप्तशयुगन गंस सहान गोपी यजि श्रीया जरासंद சப்ததயா பிரூரம் பாச்ச சோபிய கோ விருலம் பிரூரம் பாஷி அயத்த சோப்போர விவன் ஈஸ்வரோலம் தைரம் லீலைய விஷம் சிருஜதி அவதி ஹந்தேம் விஷோய விரு மோஹிதாஜயம் எயிடம் லீலையா விஸ்வம் சிரஜதி அவதி ஹந்திஜ சேட்டாம் விஸ்வ சுஜோய நவிருஹோ மோகிதா ஜயம் பதினைஞ்சாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் பதினொன்றிலிருந்து பதினஞ்சு அந்த தசமஸ்கந்தம் உத்தரார்த்தம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் சிமந்த கோபாக்கியானத்துடைய ரெண்டாவது பாகம் சோப்பணோமம்ாத்து பீத்தையா சா யே அச்சரா ப்ரவீதி சோபி கிருஷ்ணோயம் ஜாத்து பீத்தீப்ையா எமாணம் அச்சரசா नाम நாஹம் कुर्याम நம்ம ஈஸ்வரோ குறியாஷ் கோனு கேமாய கல்பேத் தோ விஜினம் ஆச்சரன் நோயம் ஏழனம் ராமிருஷ்ண கோனு கட்சேமா கல்பேத் தயோ விஜயமா खम सहापीत यदेशाजिहा सिंह जलासंद सप्तश युगा गंसोपी यजिहांह जरासंद सप्तश युगा गख्यर चक्रूर पाष्णिग्रहम आयाचत सोप्य को विरुत विद्वाईश्वरोम प्रत्याख्यर से चक्रूर पाष्णिग्रहमयाचत सोप्य को विरध्येर विद्वाईश्वरोल <Tip haberode> எயிடம் லீலைய விஷம் சவதி ஹந்தேம் விவசோய விது மோித்த ஜயிடம் லீலைய விஷம் சிருஜதி அவதி ஹிஜேம் விவசோய மோஹித்த ஜைய பதினஞ்சாவது பகவான் இங்கே வந்து அவன் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் போடுறேன் முன்னால் அவன் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பண்ணுவான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜி பகவான் இங்கே பண்ணலை பண்ணுவார் எங்கே பண்ணுறாருன்னா அந்த அக்ரூர விஷயத்தில் பின்னால் நடக்கும் அதை பார்க்கலான்னு அப்படி அந்த சததன்வாக சததன்பாக தப்பு பண்ணுக்கணும் முதல் தப்பு தூங்கின் இருக்கக்கூடிய மனுஷனை கொன்னது ரெண்டாவது அவருடைய மாமனார் மூணாவது அந்த மணியை திருடின் போயிருக்கணும் நான் நாலாவது எங்கேயும் கா ஆளே இல்லாமல் எல்லாம் ஒரு கூட்டணியாக வச்சு கூப்போ நம்ம நம்ம கூட்டணி நடக்கிறது நம்ம கூட்டணி புள்ளி கூட்டணி நடக்கிறது அந்த மாதிரி இதாக பண்ணிட்டாங்க எல்லாம் ஒரே திருட்டதான் இல்லை ஏமாத்து அப்போ அந்த சரதன்பாவு கிருஷ்ணன் முடிப்பதுங்கிறத தீர்மானம் பண்ணதை விஷயம் தெரிஞ்சது சரதன்பாவுக்கு அப்போது உயிரை காப்பாற்றிக்கணும் என்ன தன்னுடைய உயிரை காப்படியும் கிருஷ்ணன் முடிச்சுக்கணும் உயிரை காப்பாற்றிறதுக்காக அவரவர்களுக்கு உயிரை அவர்கள் காப்பாற்றிக்கணும் அப்போ விருப்பத்தோட சகாயம் செய்ய கிருதவர் மாட்டை பிரார்த்தனை பண்ணான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாள் ஏன்னா கூட்டணி கூட்டணிக்காரன்ட்டு கிருத்தவர் மாட்டை பிரார்த்தனை பண்ணேன் அந்த கிருத்தவர்மா தான் அந்த சொன்ன நாராயண சய ஒரு கேப்டன் மாதிரி நான் வந்து ஜ ஜத்துக்கு ஈஸ்வரர்களாக இருக்கார்கள் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணர்களுக்கு பிரத்திகூலாக செய்ய மாட்டேன் அவர்களுக்கு அபராதம் செய்யக்கூடிய அளவு அவருக்கு தப்பு அபராதம் தோஷ் திரோஷம் துரோகம் பண்ணக்கூடிய அளவில் யாருக்கு தான் கஷேமத்தை பதினோரு வயசு பன்னெண்டு வயசு கம் கிருஷ்ணனால் கொல்லப்பட்டான் ராமகிருஷ்ணர்கிட்ட இருந்த விரோதத்தால் கம்சன் கொல்லப்பட்டான் அவனுடைய ராஜ்யம் போச்சு அவன் ராஜ்யம் ஒழிந்தது தன்னுடைய தம்பிமார்கள் எட்டு பேர் கங்கன்யா குரோதகாரியன் வந்ததுலையா அப்படிப்பட்ட அவர்கள்லாம் நாசமடைந்தார்கள் எல்லாம் கொல்லப்பட்டான் ஜலாசனத்தில் வந்து பதினேழு தடவை யுத்தம் செய்து ரத்தம் கூட பாக்கி இல்லாம ரத்தத்தோடு இல்லாம கால்நடியா நடந்து போனான் ஒவ்வொருத்தரையும் இருபத்தி மூணு அக்ஷோகணி பதினேழு ரெண்டு இருபத்தி மூணு முன்னூத்தி போய் போனோம் இப்படி கிருத்தவர்மாவால உடனே அமர்க்கப்பட்டான் கிருதவர்ம அவனும் அக்ருவரை சகாயம் பண்ணதான் கேட்டான் நீ ஹெல்ப் பண்ணு ச அவர் என்ன சொன்னாரோ ஈ சர்வேஸ்வரான ராமகிருஷ்ணனுடைய பலத்தை தெரிஞ்சு யாரு தான் விரோத செய்வார்கள் அப்படின்னு யாரும் பண்ண மாட்டார் அப்படின்றது அப்போ எந்த பகவான் இந்த லோகத்தை விளையாட்டாக சிருஷ்டிக்கிறாரோ ரட்சிக்கிறாரோ சமஹாரம் பண்ணா தெரியறது இல்லையே அப்படின்னா ஏன் அதில் பண்ணாங்க அதுதான் மாயை அதுதான் பணம் எம்ஓ என்இவை மணி அடுத்தது இந்த மணி செமந்தக்க மணி அது வேறு முக்கால் என்ன இது கொடுக்குறது தங்கம் கொடுக்குறது சும்மாவா அப்படி அப்போ யார் விளையாட்டம் அது ஒரு விளையாட்டு தானே அப்படிப்பட்ட விளையாட்டை அதை சிருஷ்டி பண்ணார் காப்பாற்றுகிறார் சம்ஹாரம் பண்ணார் அப்படிப்பட்டவர்கிட்ட பிரம்மாதி அவர்களும் எந்த பகவானுடைய மாயால் மோகமடைந்து புத்தி மழுங்கி அந்த பிரகிருத்தியை அனுசரித்து கேட்டை அவருடைய அவருடைய சங்கல்பம் என்ன செய்கிறான்னு தெரியாமல் இருக்கோ அப்படி போட்டால் நாங்கள்லாம் ஏதாவது பண்ணுவோமா முடியாதுன்ட்டார் அவர் விவரம் பார்ப்போம் பதி அப்போ பதினொன்னுலேருந்து கிருஷ்ணன் வந்து தன்னை தன்னை தண்டிப்பதற்கு கொள்வதற்கு வர்றதை தெரிஞ்ச சததன்வா தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தனக்கு துணை கூட உபகாரத்துக்கு துணை நிற்கிறதுக்காக தன்னை ப்ரொடெக்ஷனுக்காக கிருதவர்மா தேடின இந்த கிருதவர்மா அப்படி சொல்லிட்டான் முடியாதுன்ட்டான் சர்வேஸ்வரர்கள் பலராமன் கிருஷ்ணன் அவர்களை எதிர்த்து நான் எப்படி முதல்ல வந்து அது எப்படி வாங்க இந்த புள்ளி கூட்டணியெல்லாம் ஓத்தனே ஏற்றி விட்டுடு அதுக்கப்புறம் நைசாக நவிடுவாங்க தப்பு பண்ண அது மாதிரி நழுவிட்டார் எதிர்த்து நான் நிற்க மாட்டேன் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு யார் தான் க்ஷேம தேடுவதற்கு யாரால் தான் முடியும் அப்படி ஜகத்துக்கு ஈஸ்வரர்களாக இருக்கக்கூடிய பலராமனும் கிருஷ்ணனையும் எதிர்த்து யாரால் இருக்க முடியும் அவர்கள் துரோகம் எப்படி இருக்க முடியும் கம்புசன் வந்து அவர்கள்ட்ட பகை தன்னுடைய ராஜ்யத்தையும் தன்னுடைய தம்பிகளையும் இழந்தான் உயிரும் போயிடுச்சு பன்னெண்டு வயசு கண்ணன் ரொம்ப அழகாக வந்து கம்சனை ரொம்ப சௌல சுலபமாக கம்சன் முடிக்கப்பட்டான் அதே மாதிரி கம்சனுடைய ஏழு தம்பிகளும் எல்லாம் முடிக்கப்பட்டார்கள் அவனுடைய ராஜ்யம் போச்சு ஜசந்தன் வந்து பதினேழு தடவை சண்டை போட்டான் ஒவ்வொரு தடவையும் இருபத்தி மூணு அக்ஷோகுணி சைன்யம் ஒவ்வொரு தடையும் தேர் போய் கடைசியில் வரும் கால்நடையாக தன் ஊருக்கு போய் சேர்ந்தான் அந்த ஜெராசந்தன் இப்படி கிருத்தவர்மாவால் புறக்கணியப்பட்டான் கை கை விட்டான் கை கை விட்டாச்சும் அப்படியே பாதியில் அம்போன் விட்டான் அப்போ அக்ரூவரை துணைக்கு வரவிட்டான் அவரும் அம்போனோட போகிறார் ரெண்டு பேர்களும் சர்வசக்தர்கள் எதனையும் சாதிக்கிறதுக்கு சக்தி படைத்தவர்கள் அவருடைய வலிமை தெரிந்தவன் அவருடைய பராக்கிரமம் தெரிந்து யார் தான் சண்டை போடுவான் யாருங்க ஒன்று மாட்டோம் அவர்கள் வந்து ஈஷ் உலகத்துக்கும் ஈஸ்வரர்கள் அவருக்கு பராச எல்லா விதமான பலம் உண்டு சர்வசக்தர்கள் தப்பு புணியாது அப்படின்னு கைகள் விட்டோம் விளையாட்டாக வந்து இந்த லோகத்தை சிருஷ்டி செய்து ரட்சித்து முடிக்கிறார் அழிக்கிறார் அவருடைய மாயையில் மயங்கி போன பிரம்மா போன்ற தேவர்களும் அவர் செய்ய விரும்புவதையும் அவருக்கு அவருடைய சங்கல்பம் என்னங்கிறது தெரியாது ஆமாம் அவருடைய சங்கல்பம் என்னங்கிறது தெரியாது கிருஷ்ணனுடைய சங்கல்பம் என்னன்னு தெரியாது இப்போது தன்னுடைய ஈஸ்வர தன்மையை வழியில் காமிக்காமல் இருந்தான் ஈஸ்வரர் தன் வழியில் காமிக்காமல் இருக்கிறது சங்கல்பம் மனுஷனாக சாதாரண மனுஷனாக தொடரணுங்கிறது அவனுடைய சங்கல்பம் அது எப்படின்னு தெரியாது அதுக்கப்புறம் மறுபடியும் ஈஸ்வரனாக இருக்கும் அவருடைய சங்கல்பம் எப்படி அப்படி நடக்கும் அதனால் அவ்வளோ அவ்வளோ அவ்வளோ விலசில் தெரியாது குருலோகம் நிடவம் யா சப்ாயை உத்டே பணி ததாரலீலையால உச்சிலீந்திரமிவக யா சப்யம் பதினோகம் அரிடும் யா சப்யா சைலம் உத்ட் ஏக்காரீலையால உச்சிலீந்திர சப்யைம் உத்டே ஏக்காரீலையால உச்சிலீந்திர ஏழே வயசு அப்போ ஏழே வயசில் இருக்கிற போது குழந்தையாக விளையாட்டான் ஒரே கையால் அந்த கோவர்தன மலையை பிடுங்கி குழந்தை நாய்க்குடி தூக்கிற மாதிரி தூக்கினானே அப்படிப்பட்டவனாச்சேன் ஏழு வயசு பாலகனாக இருந்தபோதும் கோவர்தன மலையும் அந்த இந்திரன் அப்படி நாசம் பண்ணிவிக்காக மழை பெய்ய பெய்யிக்க போதும் ஒரு கையால் பிடுங்கி அந்த ஒரு குழந்தை நாய்க்குடையை தூக்கி பிடிக்கிற மாதிரி விளையாட்டாக ஏழு நாட்கள் தூக்கி பிடிச்சான் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் அவன் பக்கத்தில் நான் வந்து அப்படின்னு அவர் கை கை விட மேலே பார்ப்போம் கிருஷ்ணா